ஓம் குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம மெய்யன்பர்களே குருவின் லக்ஷணத்தை படித்து கொண்டிருக்கிறோம் ஆதிசங்கரர் கூறிய லக்ஷணங்களை ஓரளவு பார்த்து விட்டோம் நன்கு ஒரு குருவினிடமிருந்து முறையாக சாஸ்திரங்களினுடைய ஸ்லோகங்களை மந்திரங்களை மனப்பாடம் செய்து அதனுடைய பொருளை தெரிந்து கொண்டு சாஸ்திரங்கள் கூறுகின்ற இறை தத்துவம் மெய்ப்பொருள் தத்துவத்தில் நிலைத்து நின்று மன அமைதியோடு எல்லாவற்றிலும் நீக்கமர நிறைந்திருக்கும் மெய்ப்பொருள் தத்துவத்தை உணர்ந்து கொண்டு யான் எனது என்ற எண்ணங்களிலிருந்து விடுபட்டவராய் இருமைகளில் விருப்பு வெறுப்பு இல்லாதவராய் பொருள்களை அதிகம் சேர்க்காமல் எளிமையாக வாழ்பவராய் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதவராய் தூய்மையானவராய் புற தூய்மை அகத்தூய்மை உடையவராய் எந்த செயலையும் செய்வதற்குரிய திறமை படைத்தவராய் எல்லையற்ற அருளமுதக் கடலாய் விளங்குகின்றவராய் இருக்கின்றவரே குருநாதர் என்று ஆதிசங்கரர் இந்த சர்வ வேதாந்த சித்தாந்த சார சங்கிரகம் என்கிற நூலிலே உபதேசம் செய்து நிறைவு செய்கிறார் ஏவம் லக்ஷண சம்பன்னகா இத்தகைய இலக்கணங்களை உடையவர்தான் சம்பன்னகா என்றால் இவற்றை முழுமையாக பெற்றிருக்க வேண்டும் இதில் அறைகுறையாக இருக்கக்கூடாது சம்பன்னகா என்றால் ஆங்கிலத்தில் ரிச்னஸ் அப்படின்னு சொல்லுகிறோம் அல்லவா இந்த லக்ஷணங்களை முழுமையாக கொண்டவராய் அவர் இருக்க வேண்டும் அவரே குரு சகா குருகு பிரம்மவித்தமஹா மெய்ப்பொருளை அறிந்தவர்களுள் தலைசிறந்தவராக இருப்பார் உண்மையை உணர விரும்புகின்றவன் உண்மையை உணர்ந்து இன்பமடைவதற்காக அவரை நல்ல முயற்சியோடு வழிபட வேண்டும் என்று நிறைவு செய்தார் உபாசாத்திய பிரயத்னேன ஜிஜ்யாசோகோ சுவார்த்த சித்தையே ஜிஜ்நாசோகோ என்றால் உண்மையை அறிய விரும்புகின்றவனால் சுவார்த்த சித்தையே உண்மையை அறிந்து இன்பம் அடைவதன் பொருட்டு பிரயத்தனேன முயற்சியோடு உபாசாத்தியகா உபாசாத்தியகா என்றால் அவரை சார்ந்திருந்து அவருக்கு சேவை செய்து உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது பொருள் இந்தளவிலே ஆதிசங்கரர் குருவிற்குச் சொன்ன லக்ஷணங்களை நிறைவு செய்கிறேன் பிரனமோனோ நனப்பமத்தரம்ல சமவித்தயாசோஸ் வாசி உண்மையை அறிய விரும்புகின்றவன் அதன் பொருட்டு முயற்சியோடு அத்தகைய உயர்ந்த குருவை உபாசிக்க வேண்டும் அவரிடம் இருந்து மெய்ப்பொருளை பற்றிய அறிவை பெற வேண்டும் என்பதே இதன் பொருள் என்பதை உணர்ந்து நாம் இன்புறுவோம் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் அறிவோம் தேனி வேதபுரி ஸ்ரீ சுவாமி ஓம்காரானந்தர் அவர்களுடைய